الحمد لله السميل عليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله في الجبروت والملكوت والكبرياء والعظمة حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويفافي مزيده والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمه من الله من فلحم ولو كنت فرضا غليظ القلب لن فضوا من حولك فاعف عنهم واستغفن لهم وشامرهم في الأمر فإذا علمت فتوسل على الله وقال تعالى نون والقلم وما يفكرون ما أنت بنعمة ربك بمجنون وإن لك لأجرا غير ممنون وإنك لعلى قنق عظيم صدق الله نبي وقال نبينا وحبيبنا بسم الله عليه وسلم بعثت لأسمم مكارم الأخلاق அனைத்து படைப்பிடங்களையும் படைத்துீதமான முறையில் பரிபாலிக்க கூடிய அவர் இறுதி சூதர் அவர்கள் மீதும் அவன் குடும்பத்தார்கள் சோழர்கள் எல்லாரும் சொன்னத்தை பின்பற்றி வாழ்ந்த வாழைகின்ற வாழ போகின்ற முஸ்லீம்கள் மீன்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹி சலாத்தும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எல்லா காலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு ஆன போட்ட ஆறாவை அஞ்சி அவனுடைய கட்டளைகளிடத்தில் நடந்து அன் விளக்கிய விடயங்களை வெற்றும் முற்றிலும் தவிர்ந்து கரியும் செல்லமாக செல்லமுடைய சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி ரபானின் ஊடாக நோம்பின் ஊடாக அல்லாஹும் நம் அனைவரிடத்திலும் எதிர்பார்த்த தகுவாவை கடை கொடுத்து வாழும்படி முதல்ல அப்பா உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதாக நம் வாழக்கூடிய காலத்தில் முஸ்லிங்களின் அடிப்படையில் உலகில் எல்லா பாகுகளிலும் ஏராளமான பிரச்சனைகளுக்கும் அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனையும் குறிப்பாக நாம் இன்று இந்த மச்சதுல அழகான முறையில் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் எந்தவித விடயத்தல் கொண்டும் யோசனை இல்லாமல் அல்லாஹுடையுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு அமர்ந்திருக்கிறோம் ஆனால் முஸ்லிம்களாகிய எங்களுடைய முக்கியமான வணக்கத்தனங்களில் பிரதானமான வணக்கத்தனமான ஆரம்ப செங்கராவான மசிது உல் அஃபாவுடைய நிலைமை சார்பாகளுக்கு கூலியை நசைப்பாக்க வேண்டும் அவர்களுடைய அந்த போராட்டத்தில் மிக சீக்கிரமாக அவர்களுக்கெல்லாம் ஒரு விமோசனத்தையும் விடுதலையும் நசிப்பாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்லேன் அந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நாம் இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் சோதிக்கப்படுவோம் அல்லாஹ் இதை தெளிவாக இந்த விடயத்தை சொல்றாரு ஒரு முக்மின் ஒரு முஸ்லிம் கஷ்டத்துக்குள்ளாகாமல் சோதனைக்கு உட்படாமல் நான் முஸ்லீமாக வாழ்ந்த மவுசாகணும் என்று வெறும் அது இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு முறையில் பலவிதமான சட்டங்களுக்கு முன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒப்பீடல் ரீதியாகும் மற்ற ஏழிய நாடுகளுடன் ஒப்பிடும் போது அல்ஹு இல்லா என்கிற நாட்டில் நாம் ஒரு அழகாக நாம் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு தான் எங்களுக்கு அவங்களுடன் ஒப்பிடும் போது அழகாக வாழ வைத்திருக்கிறார்கள் அல்லா இந்த நிலைமைகளை இன்னும் சீராக்கி எங்களுடைய அனைத்து முஸ்லிம்களுக்கு அல்லா ஒரு சாதகமான பாதுகாப்பான ஒரு சமாதானமான சூழலியை உருவாக்க வேண்டும் அன்பு கூறிய சகோதரத்திலே அல்லாவின் நல்ல அந்த அடிப்படையில் அல்லா சோதிக்க கூடிய காலம் ஒரு மனிதனை சோதிக்கும் போது அல்லாஹ் பல காரணங்கள் எங்களுடைய இஸ்லாம் இஸ்லாமின் ஊடாக அல்லா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய பண்பாடு பொதுவாக சோதனைக்கு உட்படும் போது கஷ்டத்துக்கு முகம் போது மனிதன் தன்னுடைய மனித பண்பாடுகளை மறந்து தான் தன்னுடைய பாதுகாப்பு தன்னுடைய தேவை ஒரு சுயநலவாதி ஆமாறுவான் ஏன் அது கட்டான யுத்த காலத்தில் அந்த நேரத்துல மனித நேகம் நான் மனித பண்பாடுடன் நடந்து கொள்ளும் என்ற உணர்வு யாருக்கும் வராது ஏன் யுத்தம் நடக்கிறது ஒரு கஷ்டமான நிலைமை பசியோட இருக்கிறோம் மிகவும் மோசமான நிலை இருக்கும் போது அந்த கஷ்டமான நிலத்துல மனித பண்பாடுகளை மறந்துதான் மனிதர்கள் அவர்கள் செயல்படுவார்கள் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லது ஆசிரியர் எங்களிடத்துல அநியாயம் எதுணத்துடன் நடந்து நேர்மையாக நடந்து கொள்ளோம் மனித பண்பாடுகளை நாம் பாதுகாக்கும் அந்த விருமங்களை பாதுகாத்து மனித நேகத்தை பாதுகாப்பு நடந்து கொள்ளும் அதனாலதான் வேற எந்த ஒரு யுத்த களத்துல ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்ட திட்டங்கள் வகுக்க அமைச்சில் சொல்லுவாங்க ஒரு மார்க்கம் என்றது யுத்தத்தை விரும்புறதில்ல யுத்தத்தை வரவேற்கிறது இல்லை நாங்கெல்லாம் யுத்தத்தை வெறுக்கிறோம் அப்ப இஸ்லாம் யுத்தத்தை வரவேற்கலாம் அதனாலதான் யுத்தத்துக்காகவே சட்ட அவங்க அமைச்சிருக்கிறது இல்ல மனித வாழ்வுல உலகத்தில யுத்தம் என்றது அது நடக்கும் என்றது அல்லாஹுக்கு தெரியும் அது அல்லாஹுடைய தேதி மனிதர்கள் ஒவ்வொரு கோத்தரும் அவர்கள் ஒவ்வொரு சாம்ராஜ்யம் அவர் ஒருவருக்கு ஒருவருக்கு இடையில அவர்கள் சண்டைப்படுத்திக் கொள்வார்கள் என்பது இது உலகத்துல இருக்கக்கூடிய நியதி ஆதம் அனைத்தலால் இருந்து கியாமனால் வரைக்கும் இவ்வாறு காலங்கள் மாறி கொண்டிருக்கும் சில்கல் ஐயா முருதா விருகா வைவனா சிலர் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் அதே ஆட்சியார்கள் சில காலங்களில் அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள் அடிமைகள் ஒரு காலத்தில் ஆட்சியாளர்களாக இஸ்லாமிய அரசியல் சரித்திரத்தில் எந்தவித அரசியல் சரித்திரத்தையும் எந்த ஒரு அரசியல் சரித்திரத்தையும் இல்லாத ஒரு முன்வாத இருக்கு மம்லூக்கள் அடிமை அடிமையாக இருந்தவங்க அவங்களுக்கு பேரே அதுதான் மம்லூப் அடிமைகள் அடிமைகள் அவர்கள் அரசர்களாக மாறினார்கள் ஆசியாளர்களாக மாறினார்கள் இஸ்லாத்துடைய அரசியல் காலத்தில் அந்த ஹிஸ்டரியில மம்லூக்களுடைய காலம் அப்படின்னா அடிமைகள் ஆட்சி செஞ்ச காலம் என்ற ஒரு காலமே இருக்கும் எப்படி அப்பாசின்கள் எப்படி எப்படி ஒவ்வொரு காலங்கள் பேசப்பட்டதை போல மம்லூக்கள் அந்த அடிப்படையில அன்புக்கு அன்புக்குரிய சகோதரிகளை அல்லாவின் நல்லதார்களே மக்களுடைய காலங்கள் மாறிக்கொண்டிருக்கும் இன்றைக்கு நீங்க செல்வந்தராக இருக்கின்ற நீங்க முதலாளியாக இருப்பீங்க அந்த நேரத்துல நீங்க ஒரு காரம் வரும் நான் அல்லது என்னுடைய தந்ததிய யாராவது தொழிலாளிகளாக இருப்பாங்க முதலாளிகளாக இருக்க மாட்டாங்க அப்ப நான் முதலாளியாக போது தொழிலாளிகளுடைய கடவுளை அவங்களோட நான் அகலாக்காக நடந்து கொள்ளணும் பண்பாடாக நடந்து கொள்ளணும் ஏன் அல்லாஹ் இணைய முதலாளியாக ஆக்கி அல்லாஹ் என சோதிக்கிறான் தொழிலாளர்கள் யோசிக்கொணும் நான் இந்த நேரத்தில் தொழிலாளாக இருக்கிறேன் நான் இப்ப நேர்மையாக நடந்து கொள்ளணும் நான் அல்லது என்னுடைய தந்ததிய யாராவது ஒரு ஒரு முதலாளியாக வருவார் அந்த நேரத்தில் நான் நேர்மையாக நடந்து கொண்டா என்னுடைய தந்ததிய அல்லது நான் பிற்காலத்துல முதலாளியாகினா என்னுடைய தொழிலாளிகள் எனக்கு நேர்மையாக நடந்து கொள்வார் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் சொல்வோம் அந்த என்னை சொல்றோம் அந்த வீல் இருக்கிறேன் அது சுத்தி கொண்டுதான் இருக்கும் அப்படித்தான் அல்லா இந்த உலக சில மக்களுடைய நிலைமைகளை மாற்றிக் கொண்டிருக்கலாம் மக்களுடைய நிலைமை எப்படி இரவு பகல் உண்டாகுதோ இரவு வந்தா எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நேரத்தில் பகல் உண்டாகும் பகல் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இரவு உண்டாகும் அதே போல நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில் இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் நன்றி செலுத்தணும் ஆனா அந்த ஆரோக்கியமான நிலையில நல்ல அமல்களை செஞ்சுக்கொள்ளணும் நல்ல கர்மங்களை செஞ்சுக்கொள்ளணும் ஏன் இந்த ஆரோக்கியம் எப்பயும் நிரந்தரமாக இருக்காது ஒரு காலம் வரும் எனக்கு அமல் செய்ய முடியாது எனக்கு நடந்து மத்திலுக்கு போக முடியாது இன்று முடியாத ஒரு நிலைமை வரும் அப்போது போலும் ஜமாபுரன் பொருந்த நன்மை அல்லா தர தயாராக இருக்க அந்த அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாவிட அல்லாஹின் எங்களை சோதிக்கிறது என்ன இந்த நிலைமையில் குணங்கள் எப்படி எங்களோட வெளிப்பாடு அகலாக்கின்ற அழகா இது கொஞ்சம் கவனமா கேளுங்க ரெண்டு விட என்றது எங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில உள்ள ஒரு வணக்க வழிபாடு அது எப்படினா ஒரு மரத்தை போல ஒரு மரம் என்ன செய்யும்னா கண்ணை பலப்படுத்துறதுக்கு அந்த மரம் நல்ல வளர்றதுக்கு அந்த மரம் சூரிய வெளிச்சத்துல இருந்தும் வானத்திலே பொழியக்கூடிய தண்ணீர்ல இருந்தும் அதே பூமியில இருக்கக்கூடிய மினரல்களை அந்த மரம் ஒருங்கி எடுக்கும் வளரும் நல்ல பலன் தரும் விவாதத்தது வணக்க வழிபாடு என்றது எப்படி மரத்துக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன் மரத்துக்கு தேவையான அந்த அனைத்து விடயங்களை சூரியனின் ஊடாகவும் மலையின் ஊடாகவும் பூமியில் இறக்கக்கூடிய அந்த மினரலின் ஊடாக அந்த மரம் பெற்றுக் கொள்வது போல ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் தன்னுடைய இவாதத்தின் ஊடாக அல்லாஹுடைய தொடர்பின் ஊடாக அவனுடைய உள்கட்ட அமைப்பை அவனுடைய ஆண் அவனுடைய உளவியலை அவன் பலமாக்கிக் கொள் இப்ப அவன் பலமான உணவின் ஊடாக பலமான அதுக்கு பின்னாந்த அன்புக்குரிய சகோதரர்களே எப்படி அந்த பலமாக நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்த மரம் மற்றவர்கள் எதலுக்கு ஒரு பலன் கொடுக்கும் இருக்கக்கூடிய மோசமான வாய்வு மரம் உள்ளு புரிஞ்சு கொண்டு மரம் வெளியே தரும் நல்ல ஆக்சிஜன் அன்புக்குரிய சொப்புவர்களே அம்மாவின் நல்லதாக அந்த மரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நல்ல விடயங்கள் நல்ல ஆக்சிஜன் பலன்கள் எதல் இருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதாக இதுதான் அல்லா ஒரு முஸ்லீம் இடத்தில் மனித பார்க்கிறது எங்கட வெளிப்பாடே எங்கட வெளிப்பாடே நாங்க எவ்வளவு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தாலும் எங்களால இன்னொத்தருக்கு சிரமம் வரக்கூடாது எங்களால சிரமம் வரக்கூடாது எங்களால நனவுதான் உண்டா எங்களால நனவுதான் உண்டா ومرت صلحاً ، فإنه يجب أن يكون مكة لديه الله سبحانه وتعالى فإنه يجب أن يكون ذلك إيماناً كلمة طيبة الله قرآن للمنوية قوله وذلك ومثل أفلها أفلها كلمة, كلمة طيبة كثجرة طيبة أصلها ثابت أصلها ثابت وطرعها بالكماع الله أقول لك كلمة طيبة الله قوله وذلك وذلك وذلك அந்த நல்ல மரம் யாருக்குமே இடைஞ்சலாக இருக்காது யாருக்குமே தீங்கணித்தாது அது பழத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்கள் அப்பட் என்று எங்களுக்கும் அம்மாவுடைய மற்ற படை பெண்களுக்கு மத்தியில எங்களுடைய உறவு எங்களுடைய ரிலேஷன்ஷிப் இத பல சட்டங்களாக உலக மக்கள் பிரிக்கிறார்கள் பல அர்த்தங்கள் ஒன்று இருக்குது எங்களுக்கும் உதாரணத்துக்கு சொல்றோம் இப்ப விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குது அனைத்துக்கும் உயிர் இருக்கிறது மரத்துக்கும் உயிர் இருக்குது அனைத்துக்கும் உணர்வு பீலிங்ஸ் இருக்குது ஆனா சில படைப்புகள் தான் அந்த பீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும் மிருகம் பூனைக்கு அடிச்சா மே ஒன்னு கட்டும் போல ஆனா மரத்துக்கு அடிச்சா மரம் மே ஒன்னு கத்தாது மரத்தை வச்சுனா மரம் அலுவலத்தைகளுக்கு வழங்காது ஆனா சில மிருகங்கள் சில படைப்புகள் அதனுடைய பீலிங்ஸை வெளிப்படுத்தும் ஆனா எல்லா படைப்புகளுக்கும் உணர்வு இருக்குதுன்றது விநியாயம் நிரூபிக்கிறது அது அல்ல சொல் என்ன அல்லாஹுடையும் அதுக்கு உணர்வு இருக்கணும் அதுஜி செய்யுது ஆனா எங்களால அதை விலங்கிக் முடியாது அப்ப இதற்கு பிறக்கிறாங்க ஒரு வகையான படைப்பு இருக்குது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய படைப்பு படுத்தாத படைம்னிதன் பத்தி யோசிக்கிறல்ல மரத்தை வளர்க்கிற விஷயத்த பத்தி யோசிக்கிறல்ல அன்புக்குரிய சகோதரர்களே சொன்னதாக நாங்க மக்களுக்கு இடைஞ்சல் சாரத்தை அகற்றுறது சதக்காராம் ஈமனுடைய ஒரு ஈமான்டி ஒரு பகுதி அல்ல அன்புக்குரிய சகோதரர்களே இது மிக முக்கியமா ஒரு பகுதி இதை நாங்கள் எல்லோரும் கலந்து பொதுவாக பௌத்தர்கள் சொல்லுவாங்க முஸ்லீம்கள் என்னன்னா இவங்களுக்கு மரத்தை பற்றி மரங்களை பற்றி இதை பற்றி ஒரு உணர்வு இல்லை பீலிங் இல்லாஹில ஏராளமான இருக்குது ரசூ செல்லா ஹாலில் சிலவங்க நேரடியாக மரம் செடி சொல்லோட தொடர்பான விடயங்கள் சல்வான பாரிசி ரபி அல்லாமனுடைய ஒரு சம்பவமே இருக்குது ரசூ சொன்னாங்க உங்களோட சகோதரர் சல்வானுக்கு உதவுங்க அவருடைய விடுதலை நீங்க அந்த மர கண்டுகளை சேர்த்துட்டு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பின்னால நான் வந்து அந்த மரங்களை நாட்டினார் அந்த மரங்களை நான் அழகாக வளரணும் அது காய் தரணும் தன்னுடைய பறக்கத்தான கரங்களால அவங்களே அதே போல அங்குக்குரிய சகோதரர்களே நாங்கள் கபிரிஸ்தானுக்கு போறோம் ஒருவருடைய ஜனாதார நாங்கள் நினைக்கிறோம் ஒரு கபுரா நோவில கொடுக்கப்பட்ட உடல் அல்லாஹ் ஒரு மரத்த நாட்டின் சொன்னாங்க இந்த மரத்துடைய தத்விரின் காரணமாக அல்லாஹ் கபுரா அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதாகலை அப்ப இந்த விடயங்களோட நாங்க இன்னொரு படைப்பில் இருக்கிறது அல்லாவுலே அதுக்கு அது மிருகங்கள் மனிதன் அல்லாத மிருகங்கள் மிருகங்களோட எவர உறவு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதே இது சனிப்பட்ட ஒரு பாவம் சொர்பானுடைய விடயம் வரும் போது நாங்கள் நினைக்கிறோம் மறந்துடா ஏராளமான நிறைவேற்றுவது முறையோட சேரது கடமை பரப்புடா குர்பான் சுண்ணத் சேரது சுண்ணன் அது வரவேற்கப்பட்ட ஒரு அமல் விரும்பக்கூடிய ஒரு அமல் ஆனா குர்பானுக்காக வேண்டி அநியாயமான முறையில அத பொருத்தம் இல்லாத முறையில பொருத்தமில்லாதுடைய காலம் வரும்போது சிலர் கதவு யாவாக அதனால என்னென்னா அந்த மிருகத்துடைய உரிமைகள் எல்லாத்தையும் ஒரு திரீவில் மூணு மாட்டை போட்டு கொணார இலம் என்றா மூணு இல்ல அஞ்சையும் போட்டு கொண்டாடுவாங்க அதுக்கு முற இருக்கு ஏன் அது ஒரு மிருகம் அதுக்கு உணர்வு இருக்குது அதுக்கு பீலிங்ஸ் இருக்குது அதுக்கு அந்த உணர்வு இல்ல அதுக்கு ஒரு சட்டம் நாட்டுல சட்டமும் இருக்குது ஒரு மிருகத்தை ஒரு இடத்துடத்துக்கு அதை என்னை வாகனத்தில் கொண்டு போறதாக இருந்தால் அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதாக இருந்தால் ஒரு சட்டம் அதுக்கு ஒரு வாழ்வியக்குரியது ஒரு ஒரு ஒரு வாகனத்தில் எத்தனை மிருகத்தை ஏற்றலாம் அன்புக்குரிய போதே இது நாட்டுடைய சட்டம் அல்ல இது அல்லா எகலுக்கு வைத்திருக்கக்கூடிய சட்டம் மிருகங்களோட நாங்கள் மூடையோடு நடந்துடும் நாயோடு நடந்துடும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுக்கு நல்லது இந்த அகலாத்துக்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்குதுன்னா அல்லாஹுடைய பொருத்தத்தை அகலாத்தின் ஊடாக நட்புணத்தின் ஊடாக அல்லாஹுடைய அல்லாஹுடைய படைப்புக்கு நீங்க கருணை காட்டுறதின் ஊடாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அல்லாஹ் எங்களை அனைத்து பாவங்களையும் பொருப்படுத்தாம அனைத்தையும் மன்னித்து அல்லா பொருத்தத்தை தயார் தயாராக அதுக்கு ஆதாரபூர்வமான அதை தான் விபச்சாரி பெண்ணுடைய அதை பெண் விபச்சாரம் அல்லா விரும்பக்கூடிய ஒரு தேவையில்லை யாருமே விரும்ப மாட்டோம் அந்த பெண்ணை சமூகத்துல ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் என் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் அடிப்படையில ஆனா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரே ஒரு சார்ந்த மாட்டுக்கோ ஆட்டு பூனைக்கு கருணை காட்டுறதுக்கு அல்ல மனிதனுக்கு கருணை காட்டுறதுக்கு அல்ல ஒரு மனத்துக்கு கருணை காட்டுறதுக்கு அல்ல ஒரு நாய் நாயும் பன்றியும் இஸ்லாத்துடைய கண்ணோற்றத்துல மத்த மிருகங்களோட அயவா நிறைவு சங்கையான மிருகம் சங்கையற்ற மிருகம் அதுல வார மிருகம் தான் நாயும் பண்றீங்க அதற்கு ரஜீசுடைய சட்ட திட்டங்கள் வேலை ஆனா அந்த நாய்க்கு கருணை காட்டி தண்ணி கொடுத்த ஒரே ஒரு காரணத்தினால அல்லாஹ் அந்த பெண்ணுடைய அனைத்து பாவத்தையும் தெற்கத்தலை செய்யலாம் அப்ப நிருகங்களோட எங்களோட உறவு எப்படி இருக்கும் அதே நேரத்துல சொல்லா ஹரியிட செல்லப்படுது ஒரு பெண்ணை பத்தி அவன் நோம்பு நோக்குரா சொரா ஆனா பூனைய கட்டி வச்சு அந்த பூனைக்கு செய்ய வேண்டிய கடமையே செய்யாம இருக்கா ஒரு பூலையை கெட்டு வச்சு அதுக்கு செய்ய வேண்டிய கடவே இல்ல ரூசனாக இருக்கு நம்முடைய காலத்தில் ஏராளமான உதாரணங்கள் அபு குரேரா தான் இப்போ வந்த பேர் பட்டம் அபு குரேரா என்றாலே பூனையின் பூனை தந்தை குரேரா என்றால் பூனை அபு குரே தான் பூனையோட அதிகமாக விளாடுவாங்க அதோட அதிகமா விளையாடுவோம் ஒரு ரிவாயத் இந்த ரிவாயத்துடைய விடயத்துல ஒரு கருத்து வேறுபாடு இந்த சனு அது சரியாக ஆனா அபோ புரியார் அவர் என்ன சொன்னாங்கன்னா பூனை குட்டிய தன்னுடைய ஜிப்பாவுடைய கும் கும்னு சொன்னா இந்த இந்த கையுடைய பகுதி அறவிகள் அதை பெருசாக கட்டுறோம் அவங்களோட கை அதை பெருசாக இருக்கும் அதுக்குள்ள பூனே தூங்க வைப்பாங்க பூனை தூங்கி கொண்டிருக்கு அந்த பூனையை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அந்த கும்ப வெட்டி அப்படியே ஓரமாக வச்சுட்டு போவாங்க பூனைய தூங்குற பூனைய டிஸ்டர்ப் பண்ண கூட பூனை குட்டி தூங்குற அன்புக்குரிய சகோதரர்களே ஊனை குட்டியை டிஸ்டர்ப் பண்றதோட பக்கம் வீங்க எங்களுக்கு யாருக்கும் பக்கத்தூட்டுல தூங்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க டிஸ்டர்ஸ் பத்தியும் எங்களுக்கு யோசனை இல்லை ஓம் பெருசா ஹால் அடிச்சிட்டு போவோம் எங்களை அதை பத்தி யோசனை இல்லை வயோதிபருத்தர் இருக்கிறார் நோயால் இருப்பார் வீட்டுல நான்கு மோனை சத்தமா அடிக்கக்கூடாது இல்ல எங்களுக்கு அப்படியான சிந்தனையே இல்லை ரோட்ல போகும்போது ஹோன் என்றது ஒரு அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு விடியமே தவிர சும்மா நினைச்சுக்கு நினைச்சி உங்களுக்கு ஆசைக்கு அடிச்சுட்டு போறதல்ல உங்களுக்கு வேற வழியே இல்ல ஹோனை அடிச்சாதான் முன்னோக்கிக்கிற ஒரு தூங்குறாரு அப்பதான் அவர் எழுந்தி வாகனத்தைவாரதா அப்பதான் உங்களுக்கு மோனை பயன்படுத்தலாம் வரு நாங்கட உணர்வு அகலாக்கல மிக முக்கியமானது உணர்வை மதிக்கணும் இதுதான் இதுதான் அகலாக்க கடமைகளை பேசும்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடவுள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடவுள் மனித உறவுல பல சட்டங்கள் அதுல முதலாவதுதான் அதிகமான உரிமைகள் உள்ளவங்க ரெண்டு சாரா ஒரு குபால எனக்கு அனைத்தையும் சொல்லலை பிடிச்சிட்டு போறேன் உழவாக்கல் இருக்கிறாங்க சம்பந்தப்படுங்களோ அவங்கள்ட்ட சட்ட திட்டங்களை படிக்கணும் மனிதன் என்று வரும்போது அதுல பிரதானமான எங்கட மனித உணவு ரெண்டு சார் ஒன்று குடும்பத்தினர் இன பந்துக்களோட எங்களுக்கு அதிகமான கடமை இருக்குது அவங்களுக்கு அதே போல அந்த வீட்டார்கள் உணமாக்கு இருக்கு மத்தியில முரண்பா அண்டை வீட்டாரும் குடும்பத்தாரின் வரும் போது எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் சிலர் சொல்லுவாங்க குடும்பத்தார்கள் சிலர் சொல்லுவாங்க இல்ல தூர குடும்பத்தார விட அண்டை வீட்டாருக்கு முன்னுரிமை என்றா அண்டை வீட்டார்களை பத்தி ஜிபிரியில் அணைக்கலாம் எனக்கு ஒசிய செய்யிக் இருந்தாங்க எது அளவுக்குண்டா நான் நினைச்சேன் நான் மவுத்தினா அந்த மீற பங்கு அண்டை வீட்டாருக்கு சொந்தமாக தெரியாது அண்டை வீட்டாருடைய கடமை எங்களுக்கு அழைப்ப எந்த ஒரு யோசனையும் இவங்களோட உறவுல எங்கள கடமை பாடுகளே இல்லை இவங்களோட நாங்கள் எப்படி நடந்துகொள்ளும் இவங்களுக்கு செய்யவில்லை அதுக்கு பின்னால அன்புக்குரிய சகோதரரை அல்லாவிட நல்லதாகலை அந்த அண்டை வீட்டார்கள் குடும்பத்தினர்கள் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கடமையில ஒரே கடமை பாடுமா ஒரே கடமை பாருங்க வாப்பா முஸ்லிம் இல்லைன்னு எங்களுக்கு வாப்பாவோட நடந்து கொள்ள வேண்டிய அக்லாத்ல எந்த ஒரு மாசமும் இல்லை அதே போலதான் நடக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க பௌத் ஆகினா உங்களோட இருந்து உங்களோட அனந்தரத்துல இருந்து வாப்பாக்கு இல்ல உங்களோட மகன் எல்லாம் பாதுகாக்கணும் ருஷ்டி இல்லைன்னா ஒரு சகப்பன் மகனுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் கடமையும் அதே மாதிரி தான் அதுல எந்தவித இல்ல ஆனா ஒரே ஒரு இடத்துல வாப்பா மூத்தாகினா வாப்பாவுடைய அனந்தரத்துல அந்த மகனுக்கு பங்கு இல்ல ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றுலீவா பாதுகாக்கும் இப்ப பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது மக்கள் குடும்ப இந்த விஷயங்கள் இருக்குது என்னடா எங்களை உறவை பலப்படுத்துறதுக்கு ஆனா இந்த சோசியல் மீடியா சமூக வலை தளங்கள் என்ன செஞ்சிருக்குதா எங்களோட குடும்ப உறவை இன்னும் துண்டிச்சிருக்கு து நாங்க எல்லாம் விழு பெருடைய நாள் இது ஒரு தலாவதி யோசிக்கிறோம் இல்ல பெருநாளுடைய நாள்ல நீங்க எல்லாம் அழகான எழுச்சியோட உருத்து உங்களோட குடும்பத்தோட உங்களுக்கு எல்லாருக்கும் அளவுக்கு பெருசா பணம் இல்ல ஆனா உங்களோட குடும்பத்தை உங்களுக்கு நல்லா நல்லா அவங்கள கவனிக்கலாம் நல்லா உருப்பை கொடுக்கலாம் நல்ல சாப்பாடு ஆக்கலாம் அவங்களோட வீட்டுல எத்தனையோ மெய் பிரியாணி வேண்டும் ஆட்டு பிரியாணி கோழி பிரியாணி எல்லாமே இருக்குது உங்களோட பிள்ளைக்கு ஒரு காலையில் ஒரு செட் பாலைக்கோர் உடுப்பு செட் இரவிக்கோரு உடுப்பு செட் இதெல்லாம் இருக்குது இப்ப நீங்க என்ன சரி இதை யோசிக்காம பெண்களும் என்ன செய்யறாங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க இதெல்லாம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்றாங்க சாப்பாடு பகல் சாப்பாடு இரவு சாப்பாடு இது இதெல்லாம் ஷேப் பண்ணா உங்களுடைய குடும்பத்துல உங்கடையார் கஷ்டத்தோட ஒரு செட்ட பிறனாளிக்கு கஷ்டத்தோட வாங்கினவங்கள அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தினோட உள்ளம் நோவிக்கப்படுமா இல்லையா ஏன் சும்மா பாவத்தை சம்பாதிக்கிறீங்க ஏன் சும்மா இன்னொரு உள்ளத்தை நோவிக்கிறீங்க செஞ்சு செஞ்சு நாங்க என்ன செய்யறோம் இந்த ஞானத்துல இப்படி காண்பிக்கிறது முறையாது நான் சில விடயங்களை சுத்தி காட்டேன் அஹ்லாப்ல மிக முக்கியமானது என்னன்னா இன்னொருத்தர நோவிக்கிற மாதிரி பேசாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டுக்கு போறீங்க அவருக்கு அவர் கஷ்டத்தோட பிசினஸ்ல விழுந்து வைக்கிறாரு நீங்க போயிட்டு அவருக்கு ஆர்தல் சொல்லணும் என்ற சரி வரும் உங்களோட சக்சஸ் நீங்க சொல்ற நான் இந்தா ஏண்ட வியாபாரத்துல எனக்கு தெரியும் யாரோட டீல் அடிக்கணும் ஏண்ட விஷயம் தான் நல்ல செய்வேன் அதனால பாருங்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படி சொன்ன அவருக்கு என்ன நோய் நீங்க அவருக்கு ஒண்ணு சொல்லல நீங்க அவருக்கு நேரடியா ஒண்ணு சொல்லல ஆனா பூமென்டா அப்பா நீ மடேனப்பா உனக்கு ஒன்றும் தெரியாப்பா நீ லாய்க்கில் அப்பா உனக்கு முசீபத் அதனால உனக்கு ஒன்றும் சரி வரது இல்லை சரி வர்றது அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லதாக நான் சொல்றத நீங்க நூற்றுக்கு நூறு என்னோட உடன்படுவீங்க இப்படி மக்கள் நடந்து அவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுல கணவனோட பிரச்சனையோட கஷ்டப்பட்டு இவன் அங்க போயிட்டு இவருக்கு உண்மைக்கு இவரும் கணவனோட பிரச்சனை இருக்கும் என்ற எல்லா திருமணத்துல கணவன் மனைவி உறவுன்றது ஒரு பிரச்சனைக்குரிய உறவுதான் சிக்கல் இருக்கதான் செய்யும் இவன் சொல்ற எங்கட வருண்டா என்னோட சரியான இறக்கம் எனக்கு எங்க போனாலும் எனக்கு மிஸ் பண்ணாம மெசேஜ் அனுப்பி கொண்டு இருப்பார்கள் எனக்கு எப்பயும் கிஃப்ட் வாங்கி கொண்டு வருவார்கள் என்னோட எங்கடவரை போல ஒரு ஆள் யாருக்கே அல்லாஹ் உங்களுக்கு தெரியும் அவர் கணவனோட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான் உறவுல சிரமப்பட்டுக் அந்த நேரத்துல உங்களோட உறவுடைய நலன் அவங்களுக்கு பேசுறத அவ நோவிக்கும் தன்னுடையாலேயோ கரங்கியனாலேயோ இன்னொரு முஸ்லிம இன்னொரு மனிதன நோவிக்காத முறையில் நடந்துச்சு நீ கடைக்கு போயிட்டு மாறிங்க பக்கத்தூட்டாளுக்கு உங்களுக்கு எதுவும் பக்கத்தூட்டு புள்ளைக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி வர தள்ளி இல்லட்டா நீங்க வாங்க உங்களோட புள்ளைக்கு வாங்கி வர ஸ்வீட்டர் மறைச்சு போனாங்க என்ன பக்கத்துக்கு புள்ள பாக்கும்போது எனக்கு ஏந்த வாப்பாக்க தள்ளில்லே அவங்கள்ட்ட நல்ல செல்வம் மிருந்தாக்கா அப்படி இல்லதா உள்ள நோ இது ஒண்ணு தெரிஞ்சிருக்கு தெரியும் நாகரிகம் போயிட்டு தேர்ந்தெடுக்கோ சொல்றது அவங்களுக்கு நான் நினைக்க மாட்டேன் அவங்க ஓலவரும் பாஸ் ஆக மாட்டாங்க எழுதி இருக்க மாட்டாங்க அப்படி எடுக்கேஷன் சிஸ்டம் இருக்கல ஏழவ இருக்கல யூனிவர்சிட்டிய போகல ஆனா அவங்களுக்கு இந்த அறிவுகள் நல்ல அவங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும் எந்த முறையில ஆப்பணும் இந்த விஷயங்கள் அன்புக்குரிய போது மக்களாட்டுல பிரதானமான இன்னொரு விடயம் தான் அல்லாத மனிதர்கள் என்ற அடிப்படையில எங்கிட போய் குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க கருணை காட்டுறது அவங்களோட நல்ல நடந்து கொள்றது மனிதன் என்ற அடிப்படையில இந்த பண்பாடு இதுக்குதான் நல்லா இந்த நிலைமையில நாங்கள் சோதிக்கப்படுவோம் இது மிக முக்கியமான விஷயம் எங்களை அநியாயமா எங்களுக்கு அநியாயம் செய்வாங்க ஆனா அந்த நேரத்தை எங்களுக்கு அதிகாரம் இல்லை அவங்களுக்கு அநியாயம் செய்வாங்க எங்களோட பெண்களை அவங்க நோவிப்பாங்க ஆனா எங்களுக்கு உரிமை இல்லை அவங்களோட பெண்களை நோவிக்கிறதுக்கு சல்லாஹ் அலிமான் எந்த அளவுக்கு தான் யுத்தம் செஞ்சு கைதியா எடுத்த கண்ணியமான பெண்களை கண்ணியமான முறையில வந்து அடைஞ்சினாங்க கண்ணியமான பெண்களை அதுலதான் சஃ யூதர்களுடைய குடும்பத்துல மிகவும் கண்ணியமான ஒரு பெண் அவ ஒரு செல்லாஹி வந்து அவங்க அவ அகிங்கப்படுத்தல்ல அந்த பெண்ணுக்கு அதே கல்லியத்தை கொடுத்தாங்க செல்லலாம் அறிவு சொல்லுவாங்க அவங்களே திருமணம் முடிச்சாங்க ஏன் அத கல்லியமான அவங்க முஸ்லீம்கள் அல்ல யூதர்கள் யூத பெண்கள் வங்க அவங்களோட எப்படி நடந்து கொண்டாங்க யுத்த கலங்களாக இருந்தாலும் எங்கட ஆத்திரம் வருது எங்களுக்கு மிருகத்தனமாக நடந்து கொள்ள முடியாது கஷ்டம் அணி அநே நேரம் இல்ல அது எங்களுக்குரியதல்ல நாங்க அவங்கள மன்னிக்கோணும் الله سبحانه وتعالى صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم نقم برضو أصحب تعلق உங்களுக்கு அந்த கடும் அந்த அடிப்படையில அன்புக்குரியவர்களை அல்லாஹின் செவ்வாறு மாதத்திலே கடைசி பகுதி அடைந்திருக்கிறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தன்னுடைய அஜுடைய பிராணத்துக்கு ஆவிடி தயாராக கொண்டிருக்கிறாங்க இந்த அனைத்து அமலையின் ஊடாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னன்றா நான் போல எங்களுக்கு அல்லாஹுக்கு மத்தியில நல்ல ஒரு உறவை நான் உண்டாக்கி கொண்டதே அதன் அந்த ஊடாக நாங்க எங்களோடு இருக்கக்கூடிய மற்ற படைப்புகளோட நல்ல நடந்து கொண்டது கருத்தை காட்டுறது சுருக்கமாக தொடங்க அல்லாஹ் எங்களை படைத்த நோக்கம் என்னடா அல்லாஹுடைய படைப்புகளுக்கு சேவை செய்து அதன் ஊடாக அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு சேவை சேர்ந்தா சமூக சேவை நிறுவனம் போயிட்டு அப்படி போயிட்டு இது குடுக்கிறதுல சேவைல முதலாவது நாங்க நட்புணத்தோடு நடந்து கொள்றது யாரை நோவிக்காம நடந்து கொள்றது இதுதான் பிரதானமான சேவை இதை நாங்க ஒவ்வொருத்தரும் எல்லா ரீதியிலும் எங்களோட பண்பாக நாங்கள் வளர்த்துக் கொள்ளவோம் அன்புக்குரிய சகோதரர்களே மிக கவலைக்குரிய விடயம் என்னென்னா நாங்க இவ்வளவு காலம் முயற்சி செஞ்சேன் எங்களுடைய சூரத் வெளி ரூபம் அழகா வெளி ரூபம் மாத்திருக்கிறோம் நல்ல தாடி வளர்த்திருக்கிறோம் எங்களோட மாற்றங்கள் எல்லாம் மறந்து இருக்குது நாங்க சொல்ற முஸ்லீம் என்ற நல்லா காட்டுறோம் எங்களை பள்ளி எல்லாம் பெருசாக்குது ஆனா எங்க சீரத் தீரான் அல்ல அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறது எங்களுடைய உலகத்தில் எவ்வளவு அநீதி இழக்கப்பட்டாலும் எல்லா முஸ்லீம்கள் da immer noch mal. நட்குணத்துக்கு முன் உதாரணமாக மாறவில்லை எங்களுக்கு கஷ்டமா நாங்க விட்டுக் கொடுப்போம் மன்னிப்போம் என்ற இந்த மனப்பாங்கல் வருவோம் ஆனா சில கட்டங்கள்ல நாம் நீதிக்காக நீங்கள் போராடுறது அது தனியான ஒரு பலயங்கள் அது சரியாக பேச வேண்டிய அதுக்குரிய முறைகள் ஆனா அல்லாஹர் வலியுறுத்த பயின்றக்கூடிய பார்க்க அல்லாஹர் நம் அனைவருக்கும் இந்த நட்புணத்துல முயற்சி செஞ்சு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம் மனைவரை ஆக்மிப்பானாக அல்லாஹ் பாவத்தை வந்து